பாடம் பதினெட்டு ஜும்மாவுக்காக நடந்து வருவது அல்லாஹு கூறுகின்றான் ஜும்மா நாளில் தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைவு கூற விரையுங்கள் அறுபத்தி அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் விரையுங்கள் என்றால் அதற்காக செல்வதும் அதை செயல்படுத்துவதும் ஆகும் என்று சிலர் விளக்கம் அளித்துள்ளனர் அந்த நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹராம் என்று இபின் அப்பாஸ் அதி அல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எல்லாவிதமான கொடுக்கல் வாங்கலும் ஹராம் என அதா குறிப்பிடுகின்றார் ஒருவர் பயணியாக இருக்கும்போது ஜும்மா நாளில் வாங்கு சொல்பவர் வாங்கு கூறினால் ஜும்மாவுக்கு செல்வது அவர் மீது கடமையாகும் என்று சுஹரி குறிப்பிடுகின்றார்